ஐந்தாவது பாடல் மகமாயை கலைந்திட ஆசை அருமின்கள் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த என்பது திருமூலர் திருமந்திரம் ஆண்டவனிடத்திலே கூட ஆசைப்படக்கூடாது அன்பு வைக்க வேண்டும் ஆசை பிரதி கருதுவது அன்பு எந்த பிரயோஜனத்தையும் கருதாமல் செய்யப்படுவது ஈசனோடு கூட ஆசை வைக்காதீர்கள் என்கிறார் திருமூலர் ஆசை படப்பட துன்பங்கள் அதிகரிக்கும் ஆசையை விடவிட ஆனந்தம் அதிகரிக்கும் புத்தருக்கு கயையில் போதி மரமான அரச மரத்தடியில் கிடைத்த ஞானம் திருமூலருக்கு திருவாவடுதுறையில் அரச கிடைத்துவிட்டது புத்தருக்கு முன்னால் வாழ்ந்த திருமூலர் ஆசையினால் துன்பம் வரும் என்று அன்றே கண்டுபிடித்தார் நமக்கு மூன்று ஆசைகள் அகம் மாடை மடந்தையர் அகம் என்பது வீடு அதாவது மண்ணாசை மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை கடைசியில் மண் வெற்றி பெறுகிறது கடைசியில் ஒருபடி சாம்பலாக நம்முடைய உடம்பு மாறி மண்ணாகிறது மாடு என்றால் செல்வம் ஐ என்பது அசை மாடை என்று வருகிறது இது பொன்னாசை மடந்தையர் ஆசை பெண்ணாசை ஆக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளாலும் மயக்கும் உலக மாயையில் நாம் சிக்கி தவிக்கிறோம் பேரின்பாழ்வை அடையாமல் தயங்குகிறோம் இது மகாமாயை எது மகாமாயை சிக்கியிருப்பது தெரியாமலேயே சிக்கியிருப்பது மகாமாயை நாம் சிக்கி இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது ஆனால் சிக்கி இருப்போம் இதுதான் மகா மாயை தவிச்சக்கரவர்த்தி கம்பர் இதை அதிரேக மாயை என்பார் ஒரு காட்டிலே ஒரு துறவி துறவிக்கு சிஷிய பிள்ளைகள் ஒரு நாள் குளிக்க போகும் பொழுது ஒரு சீடனை கூப்பிடுகிறார் என்னுடைய வேட்டியை துவைத்து வைத்து என்றார் இந்த சீடன் சரி என்று ஒப்புக்கொண்டான் வேட்டியை துவைத்தான் ஆற்று நீரிலே அலசினான் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது இவன் ஆற்றில் பிழிந்த பொழுது சில மீன்கள் அந்த துணிக்குள் சிக்கிக் கொண்டு விட்டன இவன் அதையும் சேர்த்து மிக அழுத்தமாக புழிந்து விட்டான் அதனால் மீன்களின் இரத்தம் துணியில் சேர்ந்து விட்டது மீன்கள் இறந்து விட்டன துறவிக்கு கோபம் வந்தது இத்தனை மீன்கள் இறப்பதற்கு என்னை காரணமாகிவிட்டாயே போய் ஒரு பன்றியாக பிறப்பாய் என்று சாபம் கொடுத்துட்டார் சீடன் கேட்டான் இதுக்கு விமோச்சனம் எப்பொழுது பன்றி ஜென்மம் முடியுமானால் விமோச்சனம் மீண்டும் என்னிடம் வருவாய் குருநாதர் சொல்லிட்டார் இந்த பையன் என்னவெண்ணா சிஷியன் கூட இருந்த சிஷிய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டான் கூப்பிட்டு நான் எந்த இடத்தில் பன்றியாய் பிறந்திருக்கிறேன் என்பதை குருநாதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த இடத்துக்கு வாருங்கள் என்னை பாருங்கள் ஒரு தடியினாலே அடித்து என்னை கொன்று விடுங்கள் அந்த பிறவி போய்விடும் நான் மீண்டும் குருநாதனிடம் சீடனாக சேர்ந்து விடுவேன் தயங்காதீர்கள் சொல்லிட்டு போயிட்டான் அதே போல அவன் பன்றியாக பிறந்தான் இவர்கள் குருநாதனிடம் கேட்டார்கள் அவன் எங்கே பன்றியாய் பிறந்திருக்கிறான் குருநாதர் சொன்னார் இந்த ஊரிலே வெட்டியான் வீட்டிலே பன்றி குட்டி போட்டு இருக்கிறது எட்டாவது குட்டியாக இவன் பிறந்திருக்கிறான் என்ன அடையாளம் குட்டிக்கு தலையிலே வெள்ளையான இடத்திலே ஒரு தழும்பு தெரியும் கருப்பு மச்சம் அதுதான் அடையாளம் ஓ சரி எல்லோரும் புறப்பட்டு வந்தார்கள் அந்த ஊருக்கு வந்தார்கள் வெட்டியான் வீட்டுக்கு வந்தார்கள் நிறைய பன்றிகள் திரிகின்றன இந்த குட்டியை கண்டுபிடித்து விட்டார் இவன்தான் நம்முடைய பழைய நண்பன் எப்படியாவது இவனை தீர்த்துவிட வேண்டும் ஒரு பெரிய கட்டையை எடுத்து அடிக்கப் போனார்கள் அந்த பன்றி குட்டி பேச ஆரம்பிச்சது என்னை அடிக்காதீர்கள் ஏன் நான் கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வருகிறேன் நான் இப்பொழுது ரொம்ப நிம்மதியாயிருக்கிறேன் அதோ கடைசியிலே படுத்து கிடப்பது யாரு தெரியுமா எங்க அம்மா காலையிலே எது சாப்பிட்டாலும் முதலில் எனக்கு தரக்கூடியவள் அவள் என்னுடைய தாய் இந்த பக்கத்திலே படுத்து கிடப்பது எங்க அப்பா மேய போகும் பொழுது அவர் கூடத்தான் நான் போவேன் இது எங்க அக்கா அது என் தம்பி இவள் என் அத்தை பெண் இவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணி போகிறேன் கொஞ்ச காலம் வாழ்ந்து விட்டு வருகிறேன் என்னை கொல்லாதீர்கள் து அன்ற பன்றிக்குட்டி சீடர்கள் குருநாதனிடம் திரும்பி வந்தார்கள் குருநாதர் சொன்னார் சேற்றிலே கிடக்கிற பன்றிக்கு அது சேரு என்று தெரியாது அது இன்பம் என்றே எண்ணுகிறது இதுதான் மாயை மனிதனும் அப்படித்தான் துன்பமயமான வாழ்க்கையில் இருக்கிறான் ஆனால் அது துன்பம் என்று தெரியாமல் இருக்கிறான் இதுதான் வலிமை மிக்க மாயை இந்த மாயையை எப்படி வெல்வது இதை களைய வல்லவன் ஆறுமுகப் பெறுவான் அவனுடைய ஆறுமுகங்களையும் நான் பலமுறை ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பாடியிருக்கிறேன் ஆனாலும் இந்த மாயையை ஒழிக்க முடியவில்லையே என்று வருந்துகிறார் அருணகிரியார் திரோதான சக்தியால் உண்டாகும் உலக மாயைகளையே மாற்ற வல்லவன் ஆறுமுகப் பெறுவான் அவன் ஆறு திருமுகங்கள் காட்டி உபதேசம் மொழிந்தான் ாலும் நான் பற்று நீங்க இருக்கிறேனே என்ற ஏக்கம் அருணகிரியாரை வாட்டுகிறது அவனுடைய ஆறு முகத்தையும் ஒழிந்தும் என் பாசம் ஒழியவில்லையே என்று அலறுகிறார் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழை கல்வி ஆகுலம் இதேத நவினை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாதோ என்று படனி திருப்புகளில் கேட்கிறார் முருகா ஆறுமுகம் என்று ஆறுமுறை சொல்லி இருக்கிறேன் எங்கள் துன்பம் ஏது என்று நீ கேட்டால் அது உன் பெருமைக்கு இழுக்காகும் அல்லவா கேட்காமலேயே நீ தீர்த்து வைக்க என்ன துன்பம் என்று கேட்டால் உன்னை பார்த்து அடியார்கள் சிரிக்க மாட்டார்களா வேதம் சிரிக்காதா என்கிறார் பல உன் பேர் சொல்லியும் நீ அருள வேண்டாமா என்று கேட்கிறார் பன்னால் அழைத்தால் இறைவன் வெளிப்படுவான் என்பதை அப்பர் சுவாமிகளும் பாடியிருக்கிறார் சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மே நீயம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அளித்திடுமாகில் அவன் தனை யான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்படுமே என்பது நான்காம் திருமுறை அப்பர் தேவாரம் நீங்கள் அழைத்தால் இவன் விடமாட்டான் போல் இருக்கிறதே என்று கடவுள் காட்சி கொடுப்பார் அருணகிரி பேசுகிறார் மகமாயை கலைஞ்சிட வல்ல முகமாடும் ஒளிந்தும் எனக்கு பாசம் ஒழியவில்லையே என்கிறார் முருகனை ஒருவேளை நாம் அழைத்தது போதாதோ அதனால் அதனால்தான் மாயை களையவில்லையோ அப்படியானால் இன்னும் அழைக்க வேண்டும் துடைக்கினும் போகேன் என்றபடி இன்னும் அதிகமாக அழைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அருணகிரியார் இதை காட்டுவது இந்த அழகான கந்தர் அனுபூதி பாடல் மகமாயை களைந்திட வல்லபிரான் மா களைந்திட வல்லபிரா மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமறுமொழிந்து ஒழிந்தiline agamaadi madandayerendra yerum agamaadi madandayerendra yerum sagamaayeyul nindru thayanguvadee maayeyul nindru thayanguvadee சகமாய தயங்குவதே